அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் குரட்பாக்களை அறிவு நலம் முதலான பல தலைப்புகளில் இயன்றளவு ஆராய்ந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் திருக்குறளில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரமான வலியறிதல் என்ற தலைப்பில் உள்ள கருத்துகளை திருவள்ளுவரின் திருவருள் துணையுடன் ஓரளவு நிறைவு செய்திருக்கிறோம் இவ் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் சுருக்கமான கருத்தை இப்பொழுது பார்ப்போம் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் என்பதுதான் முதல் குரட்பா தான் செய்ய நினைக்கும் செயலின் பலத்தையும் தன்னுடைய பலத்தையும் எதிரியினுடைய பலத்தையும் உதவி பலத்தையும் நன்கு ஆராய்ந்து செயல் வேண்டும் என்பது கருத்து இரண்டாவது குறட்பா கூறியது ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் செல்வார்க்கு செல்லாதது தனக்கேற்ற செயலையும் அச்செயலுக்காக அறிய வேண்டியவற்றையும் அதாவது வலிமையையும் நன்கு தெரிந்து கொண்டு அச்செயலினிடத்து மிக கவனத்துடன் இருந்து செயல் புரிபவர்களுக்கு அடையாத பொருள் இயலாதது என்று எதுவும் இல்லை முதல் இரண்டு குரட்பாக்கள் செயலுக்கு வலிவாக இருக்க வேண்டிய தகுதிகளை பற்றியும் அதனை அறிந்து செயல் புரிபவர் அடைகின்ற பயனை பற்றியும் உபதேசித்தன மூன்றாவது குரட்பா உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னுடைய வலிமையை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு செயல் புரிந்து செயல் அல்லது வெற்றி அடையாமல் பயனை அடையாமல் இடையிலேயே செயலை விட்டு கேடு விளைவித்து கொண்டவர்களாய் ஆனவர்கள் பலராவர் நான்காவது குரட்பா அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைதியாக செயல்புரியாதவன் வலிமையை அறியாதவன் தன்னை வியந்து கொள்பவன் இவர்களுடைய செயல்பாடுகள் விரைவில் அழிந்துவிடும் சரியான பயனையும் கொடுக்காது மூன்று நான்கு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் தன்னுடைய வலிமையை அறியாத தன்மையின் குறைபாடு இழுக்கானது உணர்த்தப்பட்டது ஐந்தாவது குரட்பா பீலிபை சாகாடும் அச்சுயிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பெயின் மயிலிறகை அதிகப்படுத்தி ஏற்றினால் மயிலிறகை ஏற்றிய வண்டியும் அச்சு முறிந்ததாக ஆகிவிடும் எளியவர் பலர் சேர்ந்தால் அவர்களுடைய வலிமையானது வலிமைமிக்க சிலரின் வலிமையை அழித்துவிடும் என்பதை இக்குரட்பா உணர்த்தியதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இக்குரட்பா மாற்றான் வலிமையையும் அவனது துணை வலிமையையும் அறியாமல் இருந்தால் ஏற்படும் குறைபாட்டை உணர்த்தி இருக்கிறது நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதி இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் இது ஆறாவது குரட்பா மரக்கொம்பின் நுனிக்கு மரத்தின் மேதேறி சென்றவர் உணர்ச்சி வசப்பட்டு அதனை கடந்து மேலும் சென்றாரேயானால் உயிர் வாழ்கின்ற உடலுக்கு முடிவு காலமாகி விடும் செயலின் பலத்தை அறியாமல் செயல் புரிந்தால் உண்டாகும் தவறை இக்குரட்பா உணர்த்தியது நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்